ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே இப்போது ஸ்ராத்திலே ஹோமம் பண்ணக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம் அதில அந்த மந்திரங்கள் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் ரெண்டு விதமாக நம்முடைய மகர்ஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா அதாவது பிண்டபித்ஞ விதானம்னு ஒன்று மாசிஸ்ராத்த விதானம்னு ஒன்று இப்படி ரெண்டு விதமாக ஸ்ராத்தங்கள் இருக்குது பிண்டபிதய விதானம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆகுதிகள் கொடுத்து மூன்று பிண்டங்களை வச்சு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அதற்கு பிண்டபித விதானம்னு பேர் ஏழு ஹோமம் பண்ணி ஆறு அல்லது ஏழு பிண்டக்களை வச்சு செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு மாசிஸ்ராத்த விதானம்னு பேர் இப்படி அடிப்படையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களையும் இந்த ரெண்டு ஸ்ராத்தங்கள்லேயும் மூன்று பிரதானங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்லேயே விரிவாக பார்த்தோம் அதாவது அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது மூன்றுக்கும் பிரதானம்னு பேர் பிரதானம்னா இது மூன்றும் இல்லாமல் ஸ்ராத்தமே கிடையாது அதில் முதல் பிரதானமான ஹோமங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஹோம மந்திரங்களை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஹோமம் பண்ணுற பொழுது மூன்று வஸ்துக்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது நாம் ஹோமம் செய்யக்கூடியதான அக்னி சரியான அக்னியாக இருக்கணும் நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்து அதாவது அது நெய்யாக இருக்கட்டும் அல்லது அன்னமாக இருக்கட்டும் அந்த வஸ்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த ஹோமத்தை செய்யக்கூடியவனும் சுத்தனாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது மூன்றும் சுத்தமாக அமையணும் ஸ்ராத்தத்தில் ஹோமம் பண்ணுற பொழுது இந்த ஸ்ராத்த ஹோமம் எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பொழுது மகர்ஷிகளே சில அக்னிகளை நமக்கு காண்பிச்சுருக்கா அதாவது ஔபாசனாக்னின்னு ஒரு அக்னி இருக்குது அல்லது பச்சன அக்னின்னு ஒரு அக்னி இருக்குது ஔபாசன அக்னின்னா கல்யாணம் பண்ணிண்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது அந்த ஔபாசனம்ங்கிற அக்னியில் அந்த ஸ்ராத்த ஹோமத்தை பண்ணணும் மனைவியை பக்கத்தில் வச்சுண்டு பத்னியை பக்கத்தில் வச்சுண்டு அந்த அக்னியில் அந்த ஹோமத்தை பண்ணணும் பச்சன அக்னின்னு ஒரு அக்னி அதாவது பிரம்மச்சாரிகள் அதுபோல் விதுரர்கள் மனைவி இல்லாதவர்கள் அவர்களெல்லாம் பத்த பச்சனாகக்னின்னு சொல்லக்கூடியதான அக்னியில் ஹோமம் பண்ணணும் சில அக்னிகளை அங்கே சொல்லியிருக்கா சிராதம் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட அக்னியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்து அந்த அக்னி சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் கல்யாணம் பண்ணிக்கிற பொழுதே அந்த அக்னி சுத்திக்காகத்தான் விவாக தீக்ஷான்னு வச்சுருக்கா அந்த விவாக அக்னியை கல்யாணமான பிறகு மூன்று நாளைக்கு அதை காப்பாற்றி அந்த அக்னியை தொடர்ந்து அணையாமல் வச்சின்று அதில் அந்தந்த வேலை செய்யக்கூடியதான ஹோமங்களை பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுனால அது ஔபாசனாக்னின்னு பெயரை அடையிறது அப்படிப்பட்ட அக்னியாக இருந்து அந்த அக்னியில் நாம் அந்த ஸ்ராத்த ஹோமத்தை பண்ணுற பொழுது அது பூர்ணமாக பிதற்களை போய் சேர்றது அதேபோல் நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்து நெய் அல்லது அன்னம் இவைகள் சுத்தமாக இருக்கணும் அவைகள் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஸ்ராத்த ஆரம்பத்திலிருந்து அங்கங்கே சுத்தம் பண்ணிகிட்டே வரும் ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புண்ணியாக வாசனம்னு பண்ணி அந்த சமைச்ச வஸ்துக்கள் அங்க இருக்கக்கூடியதான வஸ்துக்களை அந்த புண்ணியாக வாசனை தீர்த்தத்தினால் புரோக்ஷனம் பண்ணி சுத்தம் பிறகு மத்தியத்தில் ஆக்ராண தோஷ நிருகரணார்த்தம் அப்படின்னு மோந்து பார்க்கக்கூடாது சமைக்கிற பொழுது வாசனை வரும் அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்தால் அது சாப்பிட்டதாக ஆயிடுறது அந்த தோஷம் போகிறதுக்காகனு சில கர்மாக்களை வச்சுருக்கா அதே போல் ச சமைக்கிற பொழுது வாயிலிருந்து எச்சல் விழக்கூடாது அதற்கு தான் மௌனமாக சமைக்கணும்னு சாஸ்திரம் பேஷண்டே சமைச்சால் வாயிலிருந்து எச்சல் விழுந்துடும் அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் அன்னம் காயத்ரி ஆரோக்ஷியா காயத்ரி சொல்லி அன்னத்தை புரோக்ஷனம் பண்ணுறது சுத்தி பண்ணுறது இப்படி அங்கங்கே அந்த வஸ்துக்களை சுத்தம் பண்ணி கொண்டு வச்சு அந்த ஆஜியம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அக்னிமுகம்னு ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியதான காரியம் அதற்கு அக்னிமுகம்னு பேர் அந்த அக்னிமுகங்கிறது எதற்கு அப்படின்னா நாம் அங்கே உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் சுத்தமாகறத்துக்காக நெய் அந்த நெய் வச்சுக்கக்கூடிய பாத்திரம் அன்னம் அன்னம் வச்சுக்கக்கூடிய பாத்திரம் அந்த ஹோமத்திற்கு நாம் வச்சுக்கக்கூடிய பாத்திரம் செய்யக்கூடியது அக்னி முகம்னு பேர் அது செய்யறதுனாலே அந்த ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்துக்கள் சுத்தமாகுது மூன்றாவது ரொம்ப முக்கியம் செய்யக்கூடிய அந்த ஹோமத்தை செய்யக்கூடியவன் சுத்தனாக இருக்கணும் ஹோமம் செய்யக்கூடியவன் சுத் புத்திரன் புத்திரன் தானே தகப்பனாருக்கு சிராதம் பண்றார் புத்திரன் சுத்தனாக இருக்கணும்னா குளிச்சுட்டும் ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை பிறப்பிலிருந்தே அவன் சுத்தனாக இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதையினால்தான் இந்த கர்ப்பாதானம்னு கல்யாணமான பிறகு ருத்துசாந்தி முகூர்த்தம் பண்ணுற பொழுதே நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அந்த புத்திரன் உன்னுடைய காலம் ஆன பிறகு உனக்கு ஸ்ராத்தம் பண்ணுறத்துக்கு அந்த புத்திரன் அதிகாரியாக இருக்கணுமானால் இந்த இந்த நட்சத்திரத்திலே நீ ருத்துசாந்தி பண்ணு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த இடத்துல சொல்கிற பொழுது கர்ப்பதான்காரப்பா நக்ஷத்திரே ஜனனம் பவேத் நவமே தசமே வாபி துவாசேவா திசிதம் ருத்துசாந்தி முகூர்த்தம் பண்ணுற நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து ஒன்பது அல்லது பத்து அல்லது பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் அந்த குழந்த பிறக்கும் கர்ப்பாதானமான நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அந்த நட்சத்திரம் பன்னெண்டு தடவை சுற்றி வருது பன்னெண்டாவது தடவை வர்ற பொழுது 9 அல்லது 10 அல்லது பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் உனக்கு புத்திரன் பிறக்கிறான் அது நிச்சிதம் இது தீர்மானம் அந்த புத்திரன் உனக்கு ஸ்ராத்தம் பண்ணுறத்துக்கு அதிகாரம் உள்ளவனாக பிறக்கணும் நீ இந்த நட்சத்திரங்களில் ருத்துசாந்தியை பண்ணு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த கர்ப்பாதானத்திலிருந்தே ஆரம்பமாகிறது இவன் புத்திரனாக இருக்கணும் நமக்கு அந்த ஸ்ராத்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்படுறது அந்த புத்திரன் அந்த அளவுக்கு சுத்தனாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஸ்ராத்த ஹோம மந்திரங்கள் சொல்கிறது அதற்காக ஆரம்பித்தேன்னு இதை இந்த ஸ்ராத்தம் அந்த ஹோமம் பண்ணபொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் அவ்வளோ அழகாக பேசுறது அந்த புத்திரன் சுத்தனாக இருக்கணும் அதேனாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் ஏஷ்டவ்யா பகவ புத்திராக எத்தேகோப்பி கயாம் பிரஜேத்து நிறையா குழந்தைகளை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அதில் ஒரு புத்திரனாவது சுத்தனாக இருப்பானே சரியான நட்சத்திரத்தில் கர்ப்பாதான மாணவனாக இருப்பானே அவனால் பித்திருக்களான உங்களுக்கு சந்துஷ்டிகள் ஏற்படுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பழைய நாளில் நிறையா ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் நிறையா குழந்தைகள் இருக்கும் அதை நாம் வேறு விதமாக சொல்லுவோம் கேளியாக சொல்கிறது கூட உண்டு ஆனால் அதில் ரகசியங்கள் நிறையா இருக்குது அந்த புத்திரன் சுத்தனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறத அந்த மந்திரம் காட்டுறது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்